இந்த கதையெல்லாம் என்னத்துக்காக புண்ணிய புருஷாருடைய கதை கேட்டா புண்ணியம் வருது இல்ல தப்பு பண்ணியனவனுடைய கதையும் கேட்கிறவமே என்ன அது மாதிரி ஏதாவது தோஷம் கிட்ட இருந்தா அந்த தோஷமும் விலகமா அதுக்காகத்தான் முழு நாள் எடுக்கிறான் பாருங்க அது மாதிரி ஏதாவது தோஷங்கள் தான் அது விலகமா அதுக்காகத்தான் இத்தனை சரித்திரங்களை கொண்டு உள்ள போற விட்டுருக்குன்னுட்டாள் இல்ல அவனா இத்தனை போய் அவன் தப்பு பண்ணதெல்லாம் கூட சொல்ல வேண்டியது இல்லை ஏதோ நிலத்தை மட்டும் சுருண்டு போயிடலாம்னு நினைப்பாள் தெரியாதவாள் நிலத்துக்காகத்தான் சொல்லி இருக்காள் அதுவும் அந்த குழந்தை நல்ல வெய்ய நாள் காட்டுல தனியா ஒரு அரைமணி கட்டணம் கொஞ்ச நாளைக்கு அந்த வெய்ய வேலையில் அங்க இருக்கணும் அந்த குழந்தை அதுக்காக ராஜா அது மாதிரி கட்டி சில சைன்யங்களோட தன் பத்னியோட குழந்தைகளோட அங்க போயிருந்த அங்க செவனாசிரமம் அங்க இருக்கு அதுக்கு பக்கத்தில் பெரியவாழ் கட்டிட்டு இருந்தா தனக்கு அனுகூலமாச்சே அப்படி நினைச்சு கட்டிரு கட்டியிருந்தார் ஒரு நாளைக்கு இவள் பகல்ல அப்படி சித்தின்னு வந்தாள் இந்த காட்டுல நல்ல கொழுந்த காடு சகிகளோட போற போதுஷி அஜானந்தோதி மின்னு மின்னு பூச்சி மாதிரி பல பல பாம்பு பித்துக்குள்ள ரெண்டு ஜோதிஷம் தெரிஞ்சது ஒரு முள்ள எடுத்த அந்த குத்தினாள் குத்தினவே ரத்தம் பீரிட்டு அடிச்சது பயந்துன்னு வந்துட்டா அதே கணத்துல என்னாச்சு வேலைக்காரன் மொழிகொண்டு டாக்டர் ராஜா இந்த பெண் எல்லாருக்கும் ரெண்டுக்கு போகாம வயிறு ஒப்பி போச்சு வயிறு ஒப்பினா எல்லாரும் பறந்து போயிட்டா ராஜா மட்டும் ஏதோ பெரியவாழ் இடத்துல அபச்சாரம் பண்ணத்தால்தான் இது எல்லாருக்கும் இது மாதிரி வந்திருக்கு வனே கிடையாதுன்னு அதுவும் ஸ்நான சந்தி பண்ணாதவன் எல்லாரையும் படுக்க பண்ணி பார்க்கறது பண்றவாழையும் சில பேரை படுக்க பண்ணிவிடுத்து என்ன பாடு படிச்சு டாக்டே என்னத்தில வந்தது நடக்கும் அவருக்கே மறந்து போடும் போல இருக்கு தட்டுக்கிட்டு போயிடுது வேதம் நடந்துட்டு எத்தனை மந்திரங்கள் இருக்கு இது மாதிரி ரோகங்கள் வராம இருக்கணும்னு பல மந்திரங்கள் இருக்கு இந்த காலரா நாலு ஜீவனுக்கு வராதா பிலிக்கு வராதா சென்னைக்கு வராதான் கழுகுக்கு வராதா சிங்கத்துக்கு வராதா அந்த ரோகம் விஷூச்சிக்கேன்னு பேரு என்ன அர்த்தம்னா வித்யாரங்க தீர்த்தஞ்சாட்டா கூட ஜெயிக்காம பண்ற ரோகமா இது இப்ப சொன்ன நாலு ஜீவனுக்கு அஸ்தி சாட்டா கூட ஜெரிச்சு போயிடுமா அதுங்கிட்ட வரது இல்லையா அது மாதிரி உலகத்துல இந்த வியாதி வராமல் இருக்கணும்னு சவுத்ராமணியில ஒரு ஹோமம் இது வேத பாராயணத்துல சொல்லிதான் ஆகணும் இத சொன்னா இந்த கஷ்டமே வராதா இப்படி எங்க பார்த்தாலும் இது மாதிரியான மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருந்தா இப்படி எத்தனையோ மந்திரங்கள் ஜெகத்துல ஏதாவது கஷ்டங்கள் வருமா அப்படி எங்க பார்த்தாலும் வேதத்தை ஜபிக்க சொல்லி தேசத்துல கஷ்டம் இல்லாமல் ராஜாக்கள் பண்ணினாள் அவள் கோர்ட்ல போய் படிச்சவன் தானே பேசலாம் அப்படி வந்து வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னு தெரியாததுனால அவ அத பத்தி வேதத்தை ரசிக்கிற அம்சத்துல அவளுக்கு மனசு இருக்கு உடனே எல்லாரும் பயிரும்பி போனதே எல்லாரும் கவலைப்பட்டு போய் சவனாஷ்டிரமச்சே ஏதோ தப்பு பண்ணிருக்காள் ஆர்வம்னு எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா காட்டான் புத்தரும் தப்பு பண்ணலன்னு கடைசியில பொண்ணை கூப்பிட்டு காட்டான் என்னமோ ரெண்டு ஜோதிஷம் தெரிஞ்சது முழுநாள் ரெண்டு ஜோதிஷ்தான் தெரியாம பாம்புள்ள இருந்த குத்தினையும் சத்தம் வந்தது உடனே இங்கிருந்து எல்லாருமா ஓடி போய் இந்த பாம்பு பித்த முள்ள பிரிச்சு பாக்குற உள்ள செவன மகிஷி தபசு பண்ணிட்டு இருக்கார் அவர் கண்ணை குத்தி கண்ணிலே வந்துட்டு இருக்கிற உடனே நமஸ்காரி அந்த பாம்பு பித்துக்குள்ள இருக்கிற ரிஷிய போய் முனிம் பிரசாத மாதா நமஸ்காரம் பண்ணி ராஜா காட்டானு பண்றவர் அப்படி எல்லாருக்கும் வயிறு உப்புசம் சரியா போகணும்னா உன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் காட்டாரா கையாளர் அந்த பொன் இப்பவே பண்ணி கொடுத்துடுவோம் அதுக்கும் வயிறு உப்புச நிவர்த்தி ஆகணுமே அதனால உடனே அப்பவே கன்னிகா தானே மன்னின எல்லாருக்கும் உடம்பு சரியா போச்சு என்னமோ நான் காட்டுக்கு பரவிட்டு வந்த லக்னம் சொல்லிட்டு ராஜா பரவி போட்டா குழந்தை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் சிசுஷு பண்ணிட்டு இருந்தா செவனருக்கு எல்லாம் கோவிச்சு போறா அவர திரு கோபி திருப்தி பண்ணி சுலபம் ஏக்கர் கூட வேலை செய்யணும்னாக்க மாட்டுக்கு இன்னும் அது மாதிரி திருப்தி திருப்தி பண்ண சுலபம் கிட்டிகாரியா இருக்கிற கோபத்தை வளர்த்திருப்ப அவ அந்த மனசு தெரிஞ்சு திருப்தி பண்ணி வச்ச ஒரு கோபத்தை தங்கிட்ட பயாம இருக்க முடியாது பண்ணிட்டு விட்டாரா சச்சி பிரமாதம் இல்லாமல் பிரமாதோ அனவசானதா சாவதானமா இருந்து ஈஷ்ரோடு பண்ணிட்டே இருந்தாலும் பர்தாவுக்கு அப்படி பண்ணி அதனால பிரீணி அவருக்கே சந்தோஷம் வந்துட்டு ஒரு நாளைக்கு கழவர் கூப்பிட்டு காட்டார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்க யுவாவாணம் சொன்னாள் உடனே ஸ்மரிச்சாள் அஸ்வினி தேவர்கள் வந்துட்டாள் வந்தது எனக்கு எவ்வளவு மறுபடியா பண்ணணும் என்னுடைய வார்த்தக்கியம் போகணும்னு சொன்னாள் அஸ்வினி தேவம்னா தேவலோகத்தில் இருக்கிற டாக்டர்கள் இப்ப ஏதாவது தலையலிச்சா நம்ம கும்பணத்திலிருந்து டாக்டர் வச்சுட்டு வரோம் நம்ம டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுறோம் தேவலோகத்திலிருந்து அவர் அஸ்வினி தேவத்தைகளை தெரிவிச்சுப்பாள் அவ எந்த பதினாறு ஒரு தீர்த்தத்துல வணங்கி ஸ்நானம் பண்ணி மூணு பேர இருந்தாள் நின்னா மூணு பேரிலும் ஒரே ரீதியா நிற்கிறாள் மூணு அஸ்வினி தேவத்தை மாதிரி இருக்கா அவெல்லாம் இருபத்தஞ்சு வயசுக்கு தேவத்தைகளுக்கு மதிப்பு அது மாதிரி இந்த கழவரும் இப்படி ஆகிட்டாள் இவனுக்கு புரியல தம் பர்த்தா ஆறு என்ன அப்போ நீ வாஸ்தவமா பத்தி ஒரு தயார்தான் தெரிஞ்சு போயே ஒரு புஷ்பம் ஆலையை போட்டால் தன் பர்த்தா கழுத்துல விழுந்தது உடனே அஸ்வினி தேவதைகளே சந்தோஷப்பட்டாள் அப்ப செவனர் சொன்னாலா இது பெரிய உங்களுக்கு இந்திரோ இந்திரோபேந்திராதிகளோட சேர்ந்து கிரகிரகணம் கிடையாது யஜினத்திலே அஸ்வினி தேவத்கள் வைத்தியால் சொல்லி வாழ செங்கில வச்சுக்காம இருந்தாளா எல்லாருக்கும் சிகிச்சை பண்ண வேண்டிய சில ஜீவன்களை கொண்டு கூட மருந்து சேர்ந்து பண்ணுவாள் கோழி முட்டை கூட பண்ணுவாள் அதை சாப்பிடுறவாளுக்கு அந்த மருந்து எல்லாம் கொடுக்கலாமல்ல அப்படி எல்லாம் செய்ய முடியாது இதனால அபுதோகி யோ பிழக்குன்னு வேதம் அதனால சமானமான பக்தியில் வச்சுக்கிறது இல்ல எங்களையும் சமானமா எங்களுக்கும் வந்து கிரகிரகங்கள்லாம் பண்ண முடியாது அவளும் கேட்டுக்கண்டா இவரும் பண்றேன்னு சொன்னாள் அஸ்வினி தேவதைகள் சோபானத்தில் அவள் சேர்த்துக்கிறது இல்லை சேர்த்துக்க முடியாது மாமனார் யாக்கம் பண்ண சொல்றேன் சரியாக்கிய உனக்கு முதல்ல அபிபாக நான் ஆத்துறம் பண்றேன்னு சொன்னார் அவளுக்கு சந்தோஷம் பரவல் போயிட்டாள் கொஞ்ச நாள் கழிச்சு பத்து வருஷம் ஆச்சு தாஜா வந்து குழந்தையை கொண்டு போய் ஒரு கழவனை கொடுத்துட்டோமே குழந்தையாவது உயிரோட இருக்காளா பார்ப்போம்னு தாயா நிர்பந்தம் பண்ணி போய் பார்த்துட்டு வாருங்க சொன்னாள் அவன் தேர்ல பறந்து இந்த ஆசிரமத்துக்கு சமனாசிரமத்துக்கு வந்தார் வந்தா கோட்டி மந்தசா கட்டியா உட்காந்துருக்கார் இவர் பக்கத்துல பேசிட்டு இருக்காள் ஆசிரமம் வாசல்ல சுகன்னும் இந்த யுவாவும் ராஜா பட்டு பீதாம்பரம் ஸ்வர்ணாபரணம் முக்தாஹாரம் புஷ்பம் சந்தனம் குங்குமம் எல்லாம் தேர்ல கொண்டு வந்தான் அந்த மூட்டையெல்லாம் கொண்டு வந்தா அவுக்காதேன்னு விட்டான் கீழே இறங்கி தேர்ல ஏறிப்படுவோம்னு போற சமயத்துல அங்க இருந்து ஓடி வந்து குழந்தை பெண் வந்து காலைல வந்து நமஸ்காரம் பண்ணினாள் சந்தோஷப்படலையா ராஜா ஆசீர்வாதம் பண்ணலையா நமஸ்காரம் பண்ணின குழந்தையே ஏன் அப்பா எனக்கு ஆசீர்வாதம் என்ன எப்படி உனக்கு இந்த வண்ணம் தோணித்ததுன்னு குழந்தைய பார்த்து விஷாரா நமஸ்காரம் பண்ணிய ஒரு மகாபுருஷனை நீ வஞ்சிச்சு யாரையோ ரோட்ல ஒரு போற ஒரு பயல புடிச்சு உக்காத்து வச்சு முட்டிய பக்கத்துல அவர்ங்கோ இரட்டிப்பட்டு இது தர்மமா சிகீஷம் பதி பிரலம்பி நமஸ்திர்தேகம் அசத்தியம் அசத்தியமத்தியேழுக்கு அசம்மதாம் மகர்ஷி தபஸ்வினுடைய பெருமை அசத்தியர்களுக்கு தெரியுமோ அசத்தான ஸ்திரீக்கு தெரியுமோ சாத்விக்கு தெரியும் ஜராகிரஸ்தம் சொல்லி அந்த கழவரை விட்டு விட்டு அத்வகம் பஜசே அமும் அத்வகம் அவர் வழியில ஓர உனக்கு உட்காந்து வச்சு முச்சேன்னு சொல்லி சொன்னானாம் ராஜா உடனே சிரிச்சுக்கிண்டு சுகன் சொன்னாலாம் இல்ல இல்ல உங்க மாப்பிளதான் அதே பிரகு நந்தனாள்தான் உங்க மாப்பிளதான் ஆளான் சொல்லிட்டு அஸ்வினேதான் வந்த கதையெல்லாம் சொல்லி உங்க யாகத்தில் ஆமா யஜ்ஜம் பண்ணணும் இது மாதிரி தன் குழந்தைய திருப்தி பண்ணி வச்சாலும் சந்தோஷம் ராஜாவுக்கு சரியா திக்கி உடனே யஜ்ஜம் பண்ணினால் இவர் அத்வரம் அத்வரம் பண்ற போது அஸ்வினி தேவதையும் சேர்த்து கூப்பிட்டதே இந்திரன் இப்படி புதுசா உன்ன நீ பண்ற யானே அங்கிருந்து வஜ்ர வஜ்ராவிசத்தை எடுத்தான் வஜ்ரம் சத்யோமன்யூனு பேரு இந்திரனுக்கு உடனே கோபம் தேவதர்களுக்கு ஏதாவது அபச்சாரம் பண்ணிவிட்டா உடனே கோபம் எல்லாம் தெய்வ குத்தம் தான் பல கஷ்டங்கள் இப்ப தேசத்துல வந்திருக்கு இந்த காலங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் மண்ணன் கிராமத்துல இருக்கிற ஆலயங்கள் கிராம தேவதைகள் இன்னும் பரம்பரையா உபாசிச்சுன்னு வந்த ஆராதங்கள் இதெல்லாத்தையும் சரியா பண்ணணும் அது விட்டு போகவே கூடாது அதுல ஏதாவது தவறுதல் வந்தா ரொம்ப படுத்தாத பாடுபடுத்தும் அறுபத்தி ரெண்டுல எட்டு கிரகம் சேர எட்டு கிரகம் ரெண்டே காலால் தான் எட்டு கிரகம் பாக்கி ஒரு மாதம் ஏழு கிரகம் அப்படி இல்லாமல் இருக்கு படிப்படியா இருக்குது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் என்ன வரும்னு கூட்ட கிர பல எங்களால் சொல்ல முடியாது எங்காய்சாக இருக்க வேண்டிய காலம் அவரவர்கள் சூரிய நமஸ்காரம் பஞ்சாட்சரம் ஆலயத்தில் சிவ தரிசனம் விஷ்ணு தரிசனம் ஏகாதசியா திபவாசம் ஏதோ தான தர்மம் அஸ்வத்த பிரதட்சணம் கோபூஜை பிராதஸ்தானம் காயத்ரி ஜபம் துவாராசனம் சால கிராம் சிலா தீர்த்த பிராசனம் அம்பாளுடைய ஆராதனம் இது மாதிரி நல்ல காரியங்களை பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிட்டு இருந்தா தான் அது ஏதாவது வந்த கஷ்டத்தை ஒரு வாரம் நிவர்த்தி பண்ணிக்க முடியாது கஷ்டமே வராதுன்னு சொல்லிவிட முடியாது ஏன்னா நாற்பத்தி கோடி பயங்கர இருக்காங்க இல்ல பயங்கரமா என்ன கொஞ்ச நாளா அவங்க பண்ணிதான் பலம் வந்துதான் ஆகணும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஏதோ நல்லவாழ் பண்ற காரியம் ஏதோ அந்தந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜாத்தியும் காப்பாற்ற முடியாவது போயிடப்படாது தெரியுது என்னென்ன ரொம்ப எல்லா காரியங்களும் எல்லாரும் பண்ணிட்டு வரணும் ஏதோ மழைநாள் வந்தா இருக்கா முன்னாடியே கர்நாடகம் வாங்கி வச்சுப்பா இந்த இப்பதான் எப்ப மழை நாள் எப்ப வெய்யினால் புரியாம இருக்க இந்தியெல்லாம் அப்படி புரிஞ்சு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தார் அது மாதிரி மேல வரப்போற ஆபத்தை நீக்க முன்னாடியே நம்ம நல்ல காரியங்களை செஞ்சு வச்சுக்கணும் அங்கிருந்து தேவேந்திரன் வஜ்ராயுசத்தை எடுத்து இவர் மேல போடுறதுக்காக தூக்கி விட்டார் இவர் என்ன பண்ணினார் கையில ஸ்ரோத்தை எடுத்தாரு அப்படியே கையும் வஜ்ரமும் ஒருபடி அசியாம போயிட்டுதான் இந்த புதுஷா கட்டின புள்ளார் கோயில அப்படியே பெரிய சாண்ட ஒண்ணு பாருங்க சிமெண்ட்ல அது மாதிரி கையை வச்சு நான் அமிந்திரன் என்னொடுத்த உடனே பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் ஓடி வந்து இவரே பிரபுகுல குலத்தொன்னர் இவர் சவனர் அவரை வந்து கெஞ்சி கூத்தாடி அப்புறம் உடனே அஸ்வினி தேவதைகளுக்கு சேர்த்து கொடுக்கணும்னு கேட்டு வேதத்தில் போய் அவளுக்கு தோஷம் சொல்லிட்டு இருக்க போது நீங்கள் இப்படி உனக்கு குறுக்கா ஒரு பாதை போடலாமான்னு கேட்டு அப்புறம் எதத்துலேயே அது கடமை இருக்கும் எத்தனையோ வேதம் இருக்கு இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற வேதம் மட்டும்தானா அப்படி சொல்லி கடைசியில் தபோதிஷ்டினால பார்த்தா அவள் புகிஷ்போமான சாமாவுனாலே பரிசுத்தி பண்ணி சேர்த்து விடலாமே இருக்கு அதுல இருந்தான் பகிஷ்பவமான சாமாவை கானம் பண்ணி இப்பவும் யஜ்னத்திலே அந்த சாமாவை தால அபிமந்திரிதமான தீர்த்தத்தை பிராசனம் பண்ணினா ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும்னு ரொம்ப பலம் வண்ணாரோடு பிரிவாள் அதுக்காக சுத்தியாக சன்னிக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு வண்டியை கட்டிட்டு ஸ்நானம் பண்ணி விபு தீட்டுன்னு ஒருவாளா பிரிவாள் ரொம்ப சொல்வாள் சுத்தியாக சன்னிக்கு வயசான சமயத்தில் விபு திருத்ராட்சத்தோட ஸ்நானம் பண்ணிக்கிட்டு சாமா காக்கணும் பகிஷ்பவமான சாமா தீர்த்தம் ஞாபகம்னு ஒருவாளா அவா சாமகாள் சாமகாழ்ங்கிறதுக்காக மட்டும் இல்லை அவர்கள் வார்த்தை ஹஷ்டுவால் இருந்தாலும் போய் சாகசா தம்புலம் எதிர்கட்சியிலே இவாளுக்கு போச்சேனாளா அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வராள் தவறி போச்சேனாலா ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் நாங்கள் பிரிப்பா அப்பா எல்லாம் சொல்லுவாள் அவ வந்து சுத்தியாக சந்திக்கு சாமா காக்க வருவாளா அன்னைக்கு சாமான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சாமாவே இப்போ இங்கே இங்கே போனி ராஜபுரத்தில் ஸ்வகுதிகள் இங்கே ஆத்திரை சொல்றதுக்கும் இந்த யஜ்னசாலையில சொல்றதுக்கும் பார்த்தா அது என்ன தேவதைகளை சாட்சியா வச்சுன்னு சொல்ற இடமும் இல்லையோ ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கும் அது கேட்கறதுக்காக வள்ளியை கட்டிக்கின்னு ஒரு வாளா ராத்திரி ரெண்டு மணிக்கு ஸ்நா இன்னைக்கு மட்டும் ராத்திரியில அக்காலத்தை ஸ்நானம் பண்ணாமல் சொல்லியிருக்கு ஸ்நானம் பண்ணா போனாலும் பாதம் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனால் நம்ம விரிவாள்லாம் ஸ்நானம் பண்ணாமல் யாகசாலையில் போறதில்லை ஸ்நானம் பண்ணிப்பிட்டுதான் விபூதி தாரணம் பண்ணிட்டு அப்படி வருவார் அப்படி அந்த யஜ்னத்தை பூர்த்தி பண்ணிச்சு சரியாத்தி பரமானுகிரால் சவனைய பிரசாதத்தை அடைஞ்சு அதுல இருந்து அவனுடைய அந்த கதையை போய் சொன்னாள் வம்சம் சொல்வம் அந்த சொன்னாள் ஒரு புண்ணிய புருஷன் மனுடைய அவருக்கு நபகன் ஒரு பிள்ளை நபகனுடைய மார்கு அம்பரீஷன் அம்பரீஷன் மகாபவ அம்பரீஷோ மகாபீ பீ மகீ அவியஞ்ச் விபம் சாத்துலீ நேதிலம் பும்ச இந்த ஏழு ஆண்டாலாம் அம்பரீஷம் மகாபாகசாலியாம் அம்பரீஷோ மகாபாகிறாய் சுக்காச்சாரியா மகாபாக ஏழு தவீப ஆண்டத்தினால சொல்லல ஏழு தீபம் இருந்தும் பகவத்கரணத்துல பக்தி பண்ணாலும் பாகவதால உபாசிச்சானா அதனால மகாபாகராக சொல்ற அவ்யமான ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு எல்லாம் சொப்னத்துல பார்த்த பொருளா நினைச்சாளா சர்வம் தத் சொன சம்ஸ்துதம் வித்வான் மிகவன் இருவான் ஐஸ்வர்யம் எதிர கொண்டு போய் விடும் அஜ்ஞானத்தெல்லாம் கொண்டு போய் விட்டுவிடும் தார்மீக நேரத்துல இல்லாத ஐஸ்வர்யம் இருக்கிற ஐஸ்வர்யம் தார்மீக நிலத்துல ஐஸ்வர்யம் வந்தா அது அப்படி பட்ட பிரபு என்ன மணி நான் சை மன பத அவிந்தோ வச்சாசி வை குண்ட குணா கரூ மந்திர மாஜனாதிஷ் சத்சோதய சுண்டிங்கலய திருச்சாத்திரே சங்கம ோஜசே ஸ்ரீமத்துழ சி கட்சேஷந்தபடிதான் மனசூக்க சை மிருஷ்ணபாரவி பகவத் சரணத்திலேயே மனசே போதும் வச்சுட்டு இருந்தாலாம் பகவத் சரணத்தை புடிச்சு விட்டா தானா சுரூபம் தெரியுமா நாரத சரணத்தை தான் முதல்ல தியானம் பண்ணாலாம் அப்படி சொரூபமே எனக்கு தெரிஞ்சதுங்கிற ஜென்மாந்திரத்துலாம் அப்படி சரணத்தை தியானம் பண்ணினேன் உடனே ஹரிஹி ஹிருதி ஆசிது நாள் மெல்ல மெல்ல அவயத்து அவயோம் அப்படி தெரிய ஆரம்பிச்சுதான் சரணம் ஜங்கே ஜானு ஊரு கட்டி வட்சஸ் கண்டம் அதரம் திவ்ய நேத்திரம் பாலம் சிரஸ் அப்படி சுரூபம் சரணத்தை பிடிச்சிருந்ததே எல்லாம் வந்து விடுமாம் அதனால சரணத்தை போய் பிடிக்கணுமாம் அப்படி தாயத்தரணம் பகவான் உள்ள தெரிஞ்சாலாம் ரொம்ப பக்தமான ஜாத்தியானார் இருக்கிற முகம் எப்படி தெரிஞ்சாலாம் மகான்களிடத்துல பகவத்குணம் கேட்ட பெருமை அதனால தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாரதர் அப்படி பகவத் சரணத்துல பிரம்மண மனசவை பணாமம்பரீஷன் எந்த பேச்சு பேசினாலும் வைகுண்டநாதன நாராயணன் வர்ணிப்பாளா பகவத் சம்பந்தமான பேச்சா தான் இருக்குமா பகவத் சம்பந்தமான பேச்சு பேசி அந்த ஸ்லோகம் கொஞ்சம் அபத்தமா இருந்தா கூட நாம யசோங்கி தான் காயவந்த அந்த வச்சது சவ்விசர்லவ அபத்தமா ஸ்லோகம் சொல்லட்டும் நாமா உள்ள இருந்தா அது என்ன பண்ணும்னா ஜனதா கவிப்ளவா ஜனாநாம் சமூகா ஜனதா இந்த ஜன சமூகத்தினுடைய பாபத்தெல்லாம் போக்கிப்பிடுமா அப்படி பகவத் சம்பந்தமான நாமா இருந்துட்டா அது இல்லாம அவன் எத்தனை முத்துக்கோத்தாப்பால பேசட்டா அது பேச்சில்லை குழக்கட்ட கோணலா இருந்தா கூட உள்ள பூர்ணம் போறோம் பூர்ணம் வைக்க மறந்து போ அது ஏதாவது செரங்குக்கு கட்டலாம் அந்த மாதிரி அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையாது அவன் ஏதாவது அழகாத்தம் பேசினா தான் அது ஏதாவது ஓட்டுக்கு உபயோகப்படுவது அந்த பேச்சு சம்சார நிவர்த்திக்கு அது ஏற்படாது ஜன மரணத்தை போக்காது அது சவை கிருஷ்ணாக்கம் முழுக்க அம்பரீஷன் வைகுண்டநாதான நாராயணனுடைய கல்யாண குணகணங்களை வருஷிக்கிறதுல உபயோகப்படுத்தினாலாம் தன் கைகள் ரண்டையும் கோவில்ல போய் பெருக்கிறதாம் கோவில் நம்மளை சப்பில்ல போய் பிடுங்குறதாம் செடிகளை போய் பிடுங்கி எடுக்கிறதாம் இந்த ஏகாதசி இந்த முத்திராதிகாரிகளுடைய திட்டத்துல ஆச்சாரியே சின்ன செடி கிளம்பினா போற அந்த வீட்டை அடிச்சுதான் விடுவது போய் பிடிங்கி தெரியும் நான் கைகள்னாலே கரு ஹரேகே மந்திரமார்ஜனாதிஷு குளத்தங்கடலை படுத்த கடக்கிற இதெல்லாத்தையும் குப்பையெல்லாம் அள்ளுவாள் பெரியவாள் நடக்க யாத்தனையே கிடையாது இன்னமும் இங்கே இருக்கிறவங்க ஒண்ணா பிரியாசம் பண்ணட்டும் குளத்த கூட்டின் இருக்கா சேர்ந்து சொல்லுவோம் போக்குரிசாக்கில் பல்லையும் தேய்ச்சி குச்சியும் போட்டுட்டு பிரியாசம் மட்டும் போவேன் அதை எடுத்து எரிய மட்டும்னு சந்தோஷப்பட மாட்டான் இவன் இந்த திருதிரம் சந்தோஷப்பட்டா என்ன படாவானா என்ன பகவான் இங்க தங்க பேரட்டில் பேரழிந்து தன் காதுகளை எல்லாம் மகான் நுழமுகமாய் பகவானுடைய புண்ணிய சரித்திரம் சொல்ற விஷயத்திலாம் உபயோகப்படுத்துறதாம் காதுகளை தன் கண்ணை வந்து ஆலயத்துல பகவானுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற மூர்த்தியை தரிசனம் பண்றதுலாம் உபயோகப்படுத்துகிறதாம் ஆறாவது பக்தால் வந்தா போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதாம் பகவானுடைய சரணத்துல அச்சிதமான துளசியினுடைய கந்தத்தை காணத்தாலே அந்த கந்தத்தை உபயோகப்படுத்திக்கிறதாம் நாக்கில துளசி எடுத்து படிக்கிறதாம் கால்களே பகவத் கேத்திரத்துக்கு பகவானுடைய கஷேத்திர அபிகமனத்துல உபயோகப்படுத்தினாலாம் திருவிய திரவியா தபோ யஜாக யோக யஜ்நாகங்கிற போது ராமானுஜாச்சாரியா யோக யஜ்யம்ங்கிறதுக்கு க்ஷேத்தாபிகமனம்னு அர்த்தம் பண்ணிவிட்டாய் அப்படி ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு யஜ்யம் புண்ணிய கட்சேத்தங்களுக்கு போறதே ஒரு யஜ்ஞம்னா தன் தலை உபயோகப்படுத்தினால் பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது சுவாமி பார்த்தாலும் என்ன வந்து ராஜ்யத்தை மறந்துட்டும் நம்ம சேவிச்சுருக்கானே ஆனால் வந்து பாதிச்சு விடாம இருக்கணுமே பகவானே தஸ்மாதாதுரம் திவ்யமானோ சக்கராயுதத்தை அனுகிரகம் பண்ணி சத்ரு சைன்யத்தை கிரகம் பண்ணக்கூடிய சக்ராயுதத்தாம் பரீஷன் கொடுத்தாளாம் அதை வாங்கி பொட்டியில வச்சு அதையும் பூஜை பண்ணிட்டு இருந்தானா அதை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமா உனக்கு இல்லாம இருந்தது அவன் சில பெரிய பதவியில இருக்கிறவர் இந்த ரிவர்ல ஒரு வாங்கி வச்சுப்பாரு சில பெரிய மனுஷன் திருடங்க வந்தா அவனுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டாதவனே இருக்க மாட்டா அது ஒரு கூட பொட்டியில இருக்கும் பயமுக்திக்கு அது மாதிரி அது உத்திரமும் ஒன்னும் பிரயோஜனப்படவே இல்லை உள்ள வச்சுட்டு இருந்தாள் ஒரு நாளைக்கு பத்தினி சொன்னாலா பகவத ஆராதனம் நீங்களும் நாம சேர்ந்து ஏதாவது வருத்தங்களை அனுஷ்டிக்கணும்னாலும் தம்பதிகளா இருந்தா சிறந்து வர்த்தானுஷ்டானம் பண்ணனும் அவன் மாட்டேன்னு சொன்னாதான் இவா தனியா பண்ணணும் அப்படி சொல்லி சொன்னா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவான் எனக்கு மாகதானம் பண்ண இஷ்டம் இல்லை எனக்கு உமாவீஸ்வர்தான் பண்ணுறதுல இஷ்டம் இல்லைம்மா அவன் என்ன பண்றது சாத்வியா இருக்கிறவள் இஷ்டம் இல்லைன்னு சொன்னா வந்து அப்போ நானாக பண்ணுறதுக்கு நீங்க உத்தரவு கொடுங்க கேட்கணும் சரி தொலைஞ்சு போன்னு விடுவான் அவன் தேவையென்ன நீ பண்ணவேப்படாதுன்னு சொல்கிறா பாருங்க ரொம்ப கஷ்டம் அது எதில் போய் முடியும் தெரியுமோ பண்ணப்படாது பண்ணப்படாது என்ன இப்படின்னா சொல்லவேப்படாது நல்ல காரியங்களே பண்ணணும் என்ன இது மாதிரி காரியங்களாலாம் பாபட்சயம் ஏற்படணும் பல கர்மங்களால் பாபம் போக வேண்டியிருக்கு அதுலையும் தானத்துக்கு மார்க்கம் இதெல்லாம் தன்னுடைய திரவியத்தை எடுத்து எஸ் சொந்ததா தீத்தினது தன்னுடைய சொத்தை எடுத்து அப்படியே ஒரு புண்ணிய காலங்கள தானம் பண்றதுக்கு ஒரு நிமித்தம் வேணும் கொடுத்தா தன் பாபம் போயிடும்னு வேதம் போய் சொல்லியிருக்கு அதுக்காக தான் எப்படிலாம் வச்சிருக்காள் அதுல இருந்து எத்தனையோ கஷேமங்கள்லாம் உண்டாருது அந்த அம்மா சொன்னாலா நாம் ரெண்டு பேரும் சந்தி சுத்தோபவாசம் இருந்து ஏகாதசி துவாசி விரதம் அனுஷ்டிக்கணும் கோபாலன திருப்தி உன்வைக்கணும் நாளாம் அவன் இந்த வருஷங்கள்லாம் இதுக்காக பகவான திருப்தி உன்வைக்கிறதுக்கு அரிரா மகிஷீலு சிப்ராஜபுரத்தில் ஒரு யாகம் நடந்தது அதுல ஒரு ஸ்கந்த பக்தர் உத்தரம் வந்திருந்தார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் முருகனை பத்தி பாடினா மனம் முருகம் பாடுபவர் அவர்கிட்ட சிஷ்யர் உத்தர் சிஷியன்னா கிருதிஷ்யவன் கையை கட்டிக்கணும்னு பக்கத்தில் நிற்பன் சென்று உட்காரமாட்டான் அப்படி எல்லாம் பயப்படுவான் அவரை உட்காரன்னாருவன் அப்படிப்பட்ட சிஷியன் ரம்மனுஷம் போட்டு ரெண்டு பேர் மாதம் பாடினா உரிசி போயிடும் அந்த யாகம் நடக்கிற போது ஒரு நாளைக்கு அவரை மானை பண்ணுட்ட அவர் ஆரம்பி ரெண்டு கீர்த்தனம் பாடிவிட்டு நடுப்புற சொன்னார் நீங்க அஞ்சு நாளா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சாமகால் கத்தராளே முருகன் வந்தாள இப்போ நாங்க ஆரம்பன் வருவாழ் பாருங்க ஒரு பாட்டை ஆரம்பிச்சார் முருகா ஆரம்பிச்சார் இவர் அந்த பயந்துன்ற பாஞ்சவர் மேலே போயிருந்தார் என்னமா நீ சொன்னா அஞ்சு நாளா யாகசாலையில உட்காந்து என்னமா சொன்னா அவர் அறுத்து அவர் கையில இருந்த ஜாலரா போயே போட்டு அஞ்சு நாளா வந்து உட்காந்து என்னமா நீ சொன்ன சமக்கா கானம் பண்ற போது வல்லேன்னு சொல்லிவிட்டியா அவரே நடுக்கி போட்டார் அவன் சொனத்துல கூட என்ன சொல்லார் சிஷியன் பாஞ்சு விழுந்துட்டாரி சமாதானம் பண்ணி நான் சொன்னது தப்புனர் அப்படி எந்த கர்மாவில என்ன தெய்வம் எப்படி அனுகூகம் பண்றதுன்னு திருஷ்டிக்கு தெரியாது சூட்சத்துக்கு தான் தெரியும் அதனாலதான் நாம் பெரியவாழ் சொன்னத்தை செஞ்சு பண்ணோம் அதுல போய் இன்னமே இவன் கண்ணுக்கு இவன் முக்கால்னா கொடைக்கிற தேங்காய்க்கு சுவாமி நேரம் வருவரா எதிர்பார்க்கலாமோ அப்படி எத்தனையோ யோகிகள்லாம் நிச்சங்கேன உருஜன்மபீஹி தபசு பண்றவாளுக்கே சுவாமி வந்து நேர சுருக்கம் அப்படி இருக்கிற போது எப்பவோ இவன் வந்து தலைவலிச்சன்னைக்கு அர்ச்சனை பண்ணாக்க அதுக்காக சுவாமி வந்து அன்னைக்கு காத்துக்கிட்டு இருந்து மருந்து போடுவாரா இந்த ஓட்டம் அமிர்த்தாங்கன்னா உனக்கு தலைவதியை போக்க முடியாது பண்ணுவார் அவ்வளவு உள்ளுவரை தவிர்த்து வேற அவர் ஒன்னும் பண்ண முடியாது சுவாமி அதுக்கு மேல பண்ணா கூட சரியும் இல்லை அப்படி பண்ணா பண்ணப்படாதும் கூட சொல்லணும்னா அவரை கோபாலனை திருப்தி பண்ணி இந்த வருத்தத்தை துவாதிசி விரதத்தை அனுப்சிச்சாலா ஏகாதசி வருத்தம்னு ஒண்ணும் துவாசி வருதம்னு ஒண்ணும் ஏகாதசி வருத்தம்னா தசமி என்னைக்கு ராத்திரி பட்டி இருக்கிறது ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருக்கிறது துவாசி எண்ணிக்கை சாதுக்குழ வச்சுன்னு பாரணம் பண்றது ரொம்ப மகத்தான புண்ணு சொல்ல சித்திரகுப்தன் கணக்கெல்லாம் பொய்யா போய்டுமா சஹசிரானி வஜீபாதாயுதானிச்சா அமாலட்சம் கலாம் ஷோடசியும் ஆயிரம் சூரிய கிரகணத்துல அன்னதானம் பண்ணி பதினாயிரம் மகாவேதிபாதத்துல தானம் பண்ணி அன்னதானம் பண்ணி லட்சம் அமாவாசியில ஹிரன் சாதம் பண்ணி அன்னதானம் பண்ணி புண்ணியத்தையும் துவாரிசி எண்ணிக்கு அன்னம் போட்ட புண்ணியத்தையும் எடுத்து பார்த்தா துவாரிசி எண்ணிக்கு அன்னம் போட்ட புண்ணியத்தை எடுத்து பார்த்தா இந்த பதினாறுல ஒண்ணுக்கும் அந்த ஆயிரம் பதினாயிரம் லட்சம் எடுக்கட்டாதா அம்மா லட்சம் அமாவாசியா புண்ணியம் பதினாயிரம் மகாவேதிபாத புண்ணியம் ஆயிரம் உபராக புண்ணியம் சூரிய கிரகண புண்ணியம் இந்த துவாதிசியினுடைய பதினாறுல ஒண்ணு கீடு கட்டாதா அப்படிப்பட்ட துவாதிசி தாத அந்த துவாதசியினுடைய மூணரை கோடி புண்ணியத்தை எடுத்தா மாதாபிதாக்களுடைய சாத தினத்தன்னைக்கு பண்ற தானத்தினுடைய புண்ணியத்துல பதினாறுல ஒண்ணு கீடு கட்டாதா அவன் எந்த ஸ்ராத்தத்துக்கு திருநாகேஸ்வரம் வந்து சீரு ஒண்ணே முக்கால் ரூபாய்க்கு அதுக்கு அத்தனை பெருமை அத்தனை பெருமையாத் விஷதி நல்ல கணக்கு பார்க்காம தானம் பண்ண வேண்டிய காலம் விட்டாள் பீஷ்மர் போன வருஷம் என்ன கொடுத்ததுன்னு கணக்கு பார்க்காம கொடுக்க வேண்டிய பூரிதானம் எதுல பூரிதானம்னா கல்யாணத்தில் கொடுக்குறதுக்கு பூதியின்னு பேர் இல்லை கணக்கு பார்க்காம பண்ற தானத்துக்கு அது மாத பித்த உத்தாகத்திலேட்டாள் சாத புண்ணியத்தையும் கணக்குறமோ சொல்லுவனா அது மாதிரி ரிஷிகள் மத்திய நிறைய போட்டு மூணரை கோட்டி துவாதிசி புண்ணியம் மாற்றம் பண்ணின ஒரு புண்ணியத்தை கணக்கெடுத்து பார்த்தா இந்த பதினாறுல ஒண்ணுக்கு அந்த மூணரை கோட்டி துவாசி அது என்ன பண்ணும்னா அவன் மேல போய்டுமா இது கீழ எடுக்குமா அந்த தட்டு கீழே அம்முமா வயிற்று பெரிய புண்ணியம் மாதாபிதாக்களுடைய சாத்த தினம் கணக்கு பார்க்காம கொடுக்கணும் அவன் வேழுமே அந்நியம் பாராட்டாதேன்னுட்டாள் அவன் உனக்கு கட்டிக்க வஸ்திரம் கூட வாசாம்சி வாசி வாசா உனது வாக்கியம் இது ஆமா இடம் இருக்கோங்க நீர் ஒத்தவாட்டி கட்டிக்க உள்ளவாள் நல்லா தான் பண்ணணும் அச்சியம் எத்தனையோ மகாபலங்களை கொடுக்கும் புண்ணியமான நமக்கு அதை சூரிய கிரகண புண்ணியம் பதினாயிரம் மகாவிய தீபாத புண்ணியம் லட்சம் அமாவாசிய புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்தா இந்த துவாதிசி புண்ணியத்துல பதினாறுல ஒண்ணு கீடு கட்டாதுன்னா துவாதிசி எத்தனை வருஷத்தியா இருக்கணும் அதுக்காக தம்பதிகளா சேர்ந்து ராஜா அம்பரீஷனும் அவனுடைய பத்னியும் மகித்துஷீலையுமீர்த்தே கார்த்திகே மாசிதிகாக்கரா குருவாயிருப்பன பாத்து प्रत्यक्षमान குருவாயு ரொம்ப கலீல பிரத்மானேற்றம் ரொம்ப ஆச்சரியமான சன்னி குருவாயு சுதீரமோ மதுவனே பண் பத் சமம் சுமனசா மகத்தே पूजाम पशु ஜு ஷி கோட்டி சாசீரமோன மதுவே யம பட்டதிரி गुरुवायुरप्पा குருவாய்ப்புஷம் द्वादशी வத்தே பத்னியாசமும் சுமனசா சோபனமான மனமுடைய பத்னியோட கூட உன்னை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணினா நாமே அதான் அங்க பீஜம் வேறே அது எந்த காரியம் பண்ணினாலும் இது பகவத் திருப்தி அர்த்தம் பண்ணணும்ங்கிறது இருக்கணும் சந்தியோபாசனம் முதற்கொண்டு ஈஸ்வராத்மன புத்தியா பண்றோம் பண்றோம்னு அந்த அண்ணம் இருக்கணும் அது நிமிஷத்துக்கு நிமிஷம் வரணும் அது வராமல் பண்ணினா என்ன அர்த்தம்னா கொல்லையில பாத்தி போட்டு விறகோடாம ஜலம் பாச்சி எரு போட்டு நித்தியம் வந்து முளைக்கலையே முளைக்கலையேன்னு சொல்றா போலதான் भगवन् अर्चनार्थमnal अन्न बीजम あの பீஜத்தை மரகப்படாது எது முன்னாலም भगवानက பண்றோம்ங்கற எண்ணம் இருக்கணும் ஈஸ்வரอర్పణ विद्या பண்றణం ஜோபாสนத்துல மொகுண்டோ அபரிதானமோ பெரியவளாம் பண்ணுவார் அதனால ஒரு குறವಿಲ್ಲாமல் இருந்தால் அப்படி ஈஸ்வரനെ பார்க்கணும் உள்ள স্মরণ करा அவன்காக பண்றோம் அவனுடைய கடமே அவனாலே சிஷ்டமான பிரபஞ்சம் ಅದிலே வந்து மாட்டிக்கிட்டுறோம் அவன்بيه गृहத்துல குடியிருந்தும் அவனை மறக்கலமானா انا அப்படி நினைச்சி நம்ம பெரியவளாம் பண்ணிருக்கால் சீரோஜனம் வதூவனே யமுனோபண்டீரத்திலே கோபாலுடைய ஆராதனமாம் துவாசி வருத்தத்துக்காக என்ன ஏராளமா லட்சம் சாதுக்களுக்கு அன்னம் போடுறதுக்கு அரமணையில போட முடியாது புண்ணியதேசத்துல மணிநாத்தல் ஆனந்தியாய கல்பத்தேன்னு அச்சரியலம் தனதுலாம் ஆருபிரங்கள்லாம் ஒரு ஒரு கஷேரத்தில் ஊருக்கு வந்தா போறோம் தோண்டி போயிடும் அதுக்காக ஆரோத்து கட்டி பண்ற போது அந்த புண்ணியத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் அப்படி மதுவனத்தில் யமுனா தட்டத்தில் பரிசுத்தமான பகவத் சரணம் பட்ட தேசத்திலே அந்த துவாதிஷி வருத்தத்தை बन्नी பண்ணி பத்னியோட கூட பத்னியாசமம் சுமனசானால் பட்டத்திரி என்ன ஆச்சரியம் இப்படி பத்னி நடக்க ஒரு பத்னியும் கூட உத்தாசிக்கு இருந்தாளா பத்னியாசமம் சுமனசா பசு மகாபிஷேக விதி நான் அப்படி லட்சம் லட்சம் கூடாபிஷேகம் அது அபிஷேகமாம் ராஜா எல்லாம் என்ன பகவதார்த்தம் பண்றது கிருஷ்ணார்பணும் திருப்திக்காக ஆமா ஸ்நானம் பண்றது பகவத் புத்திக்காக ஜாயின் நாராயணம் தேவம் ஸ்நானாதிமசு அப்பா உனக்காக பண்ற ஸ்நானம் உனக்காக ஆச்சமணம் உனக்காக வந்தியோ பாக்கணும் எல்லாம் பகவானுக்காக பண்றோம் பண்றோம்னு அப்படி நினைச்சுக்கிட்டு பண்ணி பண்ணி பண்ணி பகவானே வருமான கங்கா பிரவாகம் மாதிரி மனசுல ஓடும் முடியாது நம்ம பண்ணிட்டு இருக்காள் அது மாதிரி நாமும் பண்ணிக்கணும் எல்லா காக்கத்தினுடைய நோக்கம் என்ன வருமான பகவான் நம்ம மனசுல வந்து குடியிருக்கணும் அது மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டா நமக்கு என்ன குறைச்சல் சர்வாக சுகமையா திஷா இல்ல பத்துதிக்கும் குளுந்து பத்து திக்கும் சுகம் தான் ஒரு இடத்துல துக்கம் இல்லை அது மாதிரி ஈஸ்வரனை பத்னி வச்சு சேர்ந்து பத்னி இருந்து ஏ குருவாயூரப்பா உன்னை திருப்தி பண்ண மகாபிஷேக விதியினால எமுனா தட்டத்தில் அபிஷேகம் அறுபது கோடி போக்கள் தானமாமே இப்படி நடந்தது வாஸ்தவமானு கேட்டால் என் அப்பனே ஆமான் நாளான் கல்லா இருந்த குருவாயூரப்பன் இப்படி ஒரு வருஷம் யுக்தரம் விரதாந்தேசி துவாத் ஒரு வருஷம் அப்படி இருந்து இருபத்தஞ்சாவது துவாதசி கார்த்திக மாசத்துல தசமி என்னைக்கு பட்டி ஏகாதசி என்னைக்கு உபவாசம் இப்படி ஒரு நாள் பட்டி அப்படி இருந்து காலிந்தியில ஸ்நானம் பண்ணி ராத்திரி ரெண்டு மணிக்கே அபிஷேகத்துக்கு ஆரம்பிச்சு ஒன்னரை ஒன்னே கால் ஆகிதான் இன்னைக்கு துவாதிசி மிச்சம் இருக்கு ராத்திரியே ஆரம்பிச்சு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி தானங்கள் எல்லாம் பண்ணி உதயத்துக்கெல்லாம் மார்த்தியானிக்கும் வைஷதே பண்ணி லட்சம் சாதுக்களுக்கு அன்னம் போட்டு போஜனம் பண்ணி வச்சு தட்சிணம் கொடுத்து பிரதட்சண நமஸ்காரங்கள் பண்ணி அச்சதம் ஆதரஹஸ்தேன போஜனம் பண்ணி வேத வித்துக்களை அச்சல போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி எல்லாம் ஆச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்கு துவாசி அதுக்குள்ள இவனும் பாரண மணியாகணும் பாரணைக்காக இவன் உபக்கிரமம் பண்ற சமயம் அந்த சமயத்துல தஸ்ய தஷ்யா வந்தாலாம் அவர் எட்டி வரத்த பார்த்தார் இவன் உள்ள போஜனத்துக்கு வரப்படுற சமயம் கண்ணுக்கு தெரியாது போல போக வேண்டிய காலம் அது மூணு நாளா பண்ணிருக்கா அவர் என்ன கொஞ்சம் வந்து லௌசிக்கம் தெரிஞ்ச வைதிகரவர் அவர் நல்ல கடினமான வைதிகரவர் அவரை வச்சு நிர்வகிக்கிறது சிரமம் அவரை பார்த்ததே என்ன பண்ணினானா ராஜா பத்னியோட எதிர்த்து ஓடினானா ஓடிப்போய் என்ன பண்ணினான் கால போய் குடும்பத்தோட நமஸ்காரம் பண்ணிவிட்டானா ராஜா அப்பா வந்துருடா நாளாம் எனக்கு அனுகிரகம் பண்ணா தான் இருப்பேன் என்ன அனுகிரகம் இந்த காட்டுல யமுனா நதி கரையில உங்க ஆத்த தவிர நான் வேற எங்கடா வைஷ்ணம் பண்ணி சாப்பிட முடியும் அவர் எனக்கு நல்ல அண்ணன் எங்க கிடைக்கும் அவருக்கு முன்னாளா பட்டினியா அவருக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிறவரும் இல்லையா அதனால அவர் இது துவாரிசி போயிடுமோன்னு பயம் வந்துடுச்சு வேத வித்துக்களுக்கு அவளை கூப்பிட்டு காட்டான் துவாரிசி போயிடும் போல இருக்கே இது பூர்த்தி ஆறதுன்னு அச்ச என்ன பண்றதுன்னு காட்டா அவள் எல்லாம் இது துர்வாசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க தர்மசாஸ்திரம் சொன்னா எங்களுக்கெல்லாம் போயிடுவோம் போயிடும் விடுவாரு நாங்க சொல்ல மாட்டோம் விட்டாள் ராஜா கேட்டான்னு வேதத்துல சொல்லியிருக்கே அப்போதம் சாலகிராம தீர்த்தத்தை சாப்பிட்டா சாப்பிடமாகும் சாப்பிடாதாயமாகவும் சொல்லியிருக்கேன் சாலகிராம தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டுமான்னு கேட்டாள் எங்களுக்காக உடனே இவனா சாரகிராம தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டாள் அவர் துவாதிசி போனதுக்கு எழுதினார் இலையில கூப்பிட்டார் அம்பரேஷன் பிராமணன் எல்லாம் கூப்பிடுங்க இது என்னமோ ஆரம்பிச்சுட்டாருன்னு அப்பவே தெரிஞ்சு வச்சு உடனே கூப்பிடுன்னா இவன் கூப்பிடுற மட்டும் அந்த பிராமணன் அங்க இருக்க முடியுமா எல்லாம் பறந்துக்கிட்டு ஓடி வந்தது ஏன் வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு எல்லாருமே ஓடி வந்தாள் பசியதிஷ அஹத்திய ஜமராச்ச अदेट्वा अदेट्वा सद्यस्ते ாம் அஹோ நிருஷம்சிய பச ரொம்ப கல்லிஞ்சு காரணிவான் தனக்கு பணம் இருக்குன்னு கிமிது அதனால ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் என்ன பண்ணி வச்சுட்டோ அவன் சாப்பிட்டுட்டான் முன்னாடி தர்மம் வியமம் விஷ்ணோமோ அபக்தியோ பக்த மாதிரி வருஷம் போடுறான் அவன் துளசியை காதல சொல்லிட்டா போர்மா தான் பக்தனா ஆயிடுவோர் விஷ்ணுக்தனாயவன் விஷ்ணு நடத்த பக்தி இல்லாதவன் தன்னை ஈஸ்வரநாராயணச்சிரகான் அவன் பண்ணின தப்புக்கு இப்பவே பலம் கொடுக்குறேன் என்ன பட்டி வச்சுட்டவன் சாடுட்டான் ஜா ரோஷவிஜி தயா சிம்பே தி கிருமா கோபம் என்ன அவர் என்ன பண்ணார் ஜட்டையை பிச்சார் கீழே போட்டார் ஒரு பெரிய பிசேஷி ஒரு கடம்பிடுமே தஸ்மை அப்புறம் கோபத்தோட கூட துடிக்கிறது முகங்கள் வைத்து நிற்கிறது அம்பரீஷன் என்ன பண்ணி இருந்தால் ம்னே தீர்மானம்னிதானாம் அண்ணன்டாடு ஒரு அடி கூட அண்ணன் எடுத்திருக்கலேன் விட்டா வதந்தீம் அசிஹஸ்தாம் எடுத்து வைக்கலையா நான் தப்பு பண்ணி இருந்தா அது நம்ம எதை போனோமோ பண்ணிக்கிட்டோங்கிற தீய கக்கிங் கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த கிருத்திய இவன் அந்த போகல இவன் பேசாமல் இருந்தாலும் பகவான் கொடுத்த அந்த சுதர்சன சக்கரம் இருக்க அது பொட்டிய பிச்சுங்கன்னு அங்கே இருந்து பரப்பிட்டு வந்து இதை இந்த கிருத்திய சாம்பலா பண்ணிவிட்டு துர்வாச விரட்ட ஆரம்பிச்சுடுது இவர் என்னமோ அவன் என்னமோ பண்ணணும்னு ஆரம்பிச்சது இவரை வந்து ஜெயிச்சவன் செலவு தோக்கன் கீழே உனக்கு ஜெயிச்சதே தப்பு மாதிரி ஒரேடியா பிச்சு நின் போாரம் ஜூடு துர்வாசவரட்சிதா துர்வாசு திட்சு பிரணபரீர்த்த பிச்சாபூர் நூறுராடினா ஊவி பிரவிவேஷமே ஹோம் ூத்தியம் முன அப்படி காட்டு தீயக்கு பயந்துன்னு சர்ப்பம் ஓடுறா போல இவர் ஓடுறாரா பின்னாடியே விரட்டிக்கிட்டு வருதான் வேறு புகையில போனாரா போற போது திரும்பி பாக்குறாரா இவருக்கு முன்னாடி வந்து இருக்குதான் அது என்னமாத்தான் வருதுன்னு புரியல இவர் இருக்கு ஓடினார் இந்திர இடத்துல போனார் பிரம்மாட்ட போனார் பரமேஸ்வரன் இடத்துல போனாள் பிரம்மாட்ட போனதே இஞ்சிய வராது என்றாள் பரமேஸ்வரத்துல போனாள் அடையப்பா இஞ்சிய வராதே உடனே சாட்சாத்து நாராயண இடத்துல வைகுண்டத்தில் போனாள் அங்கே கொஞ்சம் சக்கரம் என்ன பண்ணிட்டுதான் வெளியில இருக்கேன் வா பாத்துக்கிறேன்னு தான் பாக்கி இடத்துல எல்லாம் கூட கூட போய் மிரட்டித்தான் ரொம்ப நாளை மிரட்டேன்னா விட மாட்டேன்னு இங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பகவான் இடத்துல அவர் ஆசனம் தசனம் கொடுத்து உட்காச்சி வச்சு என்ன விஷயம்னு கேட்டாள் இது மாதிரி அம்பரீஷனுக்கு அபச்சாரம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாள் அப்படியானா ரொம்ப நாள் நீங்க இங்கே இருக்கப்படாது சுவாமியும் ஏனால் நான் பக்தனுக்கு அதீனன்னா வீணா அஸ்வன் தயவ்விதை பிரி வேணே பிரிஷம் அகம் பக்தராதீனகன் ஆளாம் நான் பக்தாவுக்கு உட்பட்டவன் நான் அஸ்வதந்திரன் எனக்கு சுவாதந்திரம் இல்லை நாம் பக்தால் எதை சொல்றாலோ அதை காக்க வேண்டியவன் சாதுக்கள் என் ஹயத்தை அப்படியே பிடிச்சு விலக்கி வாங்கிவிட்டாள் பக்தாள் ஆகினாலே அவ இப்படி வந்து என்ன பஜிக்கிறாள் சரியுமா வீடு வாசல் எல்லாம் மறந்து என்னே சரணம் அடைஞ்சிருக்காள் அப்படிப்பட்ட மகான்கள் என்ன விலைக்கு வாங்கி போறாள் சஸ்திரிய சீ குரிய சத்யா சாத்விகளான ஸ்திரீகள் எப்படி சிசுரூஷ பண்ணி பர்த்தாவை வசப்படுத்திக்கிறாளோ அது மாதிரி பக்தாள் என்ன ஆராதிச்சு என்ன வசப்படுத்திட்டு அவளுடைய தப்பு அவளுக்கு நீ தப்பு பண்ணின பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதே இல்லை ஒண்ணு வேண்டுமானாலும் ஹைகோர்ட்ல வந்து பேச முடியாத வைக்கிறார்களா அது மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் வழி உனக்கு நாள் என்னான் நாள் பேசாம அம்பரீஷன் காலில் போய் சரணாகதி பண்ணிவிடும் அதான் வழி இதுக்கு சித்தமா இருக்கேன்னு விட்டாரு நான் அங்க போய் சரணாகத்தி அவன் காலில் பண்ற மட்டும் இந்த சுதர்சனம் ஒண்ணும் சங்கல்பம் காலில் போய் விழுந்தாளா என்னத்துக்கு இன்னைக்கு துவாதசி பாரணைக்கு இங்க வந்தோம்னு துஷிதோ துஷிதா அக்ரஹி போய் காலில் போய் விழுந்தாள் உடனே பார்த்தாள் அம்பரீஷனே பாதஸ்பரிஷ விலச்சி தான் பிராமணன் லஜ்ஜியை அடைஞ்சி ஓடி போய் அம்பரீஷன் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஒரே அடியா இங்க வந்தது இன்னும் வந்து கக்க ஆரம்பிச்சு ஆத்துவாசல்ல வரபோது குதிரை வண்டி வேகமா ஓடி விரும்பாருங்க அது மாதிரி அது இங்க வந்து கடகடன்னு ஒரே அடியா அக்னி ஜுவாலையை கக்குறது ஸ்தோத்திரம் பண்ணினான் என்ன ஸ்தோத்ரம் பண்ணினான் ான் சொன்ன எங்க குலம் பிராமணால தெய்வமா நம்பினது சத்தியமா இருந்தா ஹே சுதர்சனாஸ்திரமே இந்த பிராமணனே நீங்க உயிரோட ஒட்டு கண்டாளாம் எத்யஸ்தி திரமிஷ்டம் நான் வாஸ்தவமா புண்ணிய காலத்துல தானம் பண்ணது சத்தியமா இருந்தால் நான் யஜ்னங்கள் தேவத்தை தேவதா திருப்திக்காக பண்ணது சத்தியமா இருந்தால் நான் வேதத்தை ஆத்மசுத்திக்காக அத்தியனம் பண்ணது சத்தியமா இருந்தால் இந்த பிராமணன் எங்க எங்க குலம் பிராமணால தெய்வமாக சம்மினது சத்தியமா இருந்தால் இந்த பிராமணனை நீ உட்னும் நமஸ்காரம் பண்ணினாள் உடனே சமசாமியது குருத்வாக நாள் அந்த அஸ்திரம் சாந்தமாய் உள்ள போயிடுது உடனே குருவாசஸ்து கையை வந்து புடிச்சுக்கின்றார் அம்பரீஷனே இந்த அப்பா என்னை காப்பாத்தினே நான் உனக்கு என்ன பண்ண போறேன் உனக்கு ஏதாவது உங்களுக்கு பாரண பண்ணி விட்டு தான் நான் சாப்பிடணும் அப்பா நான் பஞ்சாங்கம் பார்த்தே ரொம்ப நாளா ஆயிடுத்துறா எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டாள் ரொம்ப அதிக நாள் ஆகல ஒரு வருஷம் தான் ஆச்சுன்னு ராஜா அபட்சனா அன்னைக்கு சாப்பிட்ட சால கிராம தீர்த்தத்தோடு நிற்கிறாளா அப்படி யாராவது நிப்பனா இப்ப உண்ணாவிரதம் தரான் பன்னெண்டு மணிக்கு மேல பழம் பக்கம் அது திருடுறான் ராத்திரி உண்ணாவிரதம்னு வேற அதுக்கு ஒரே ஐடியா தின்னுபிட்டு நாடுறது இருபதுதான் முப்பது நாம் வாயில அப்படியா ராஜா அப்பட்சோ பகுவாங்கிற அப்பட்சனா இந்த சடங்கிராம தீர்த்தம் தானா அப்படி இருந்தானா சம்மச்சரோத்யா தாவதி ராஜா அதே பாரணம் பண்ணி வச்சு ராஜாவும் பாரணம் பண்ணி துர்வாசு ஆசீர்வாதம் பண்ணி மகாட்சேமாயிருக்கணும்னு சொல்லி அப்படி பரவல் போனாலாம் அம்பரீஷரி சொன்னால் மகாபாகவத்தனுடைய சரித்திரம் ரொம்ப புண்ணிய ஸ்லோகன் அம்பரீஷ சரித்திரம் கேட்டால் லட்சக்கணக்கான ஏகாதசி துவாதிசி வர்த்தத்தை அனுஷ்டித்த புண்ணியமா அதுக்காக பிரம்மனுஷ்டால் அந்த சரித்திரத்தையும் போய் சொன்னால் அப்படியே கேட்டு கேட்டு தர்மம் காதில் விழுந்து விழுந்து அது காதில் போட்டா போதும் அது காதில் விழுந்தாலே நம்ம துரிதங்களை போக்கிவிடும் அதுக்கு ஒரு சக்தி அப்புறம் அனுஷ்டானத்தையும் கொண்டு விட்டு விடுவது ஆனா அதுக்கு ரெண்டு சக்தியும் இப்ப இருக்கிற பாபத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்து அனுஷ்டான பருவசாயியாயும் அது ஆயிடுவது சிரவணம் அப்படி ஆயிடுவது பண்ணிச்சுடும் அதுக்காகத்தான் சிரவணம் பண்றது இப்படி இந்த வம்சம் சொல்ல இஷ்டுனுடைய வம்சம் சொல்றாள் ஆனா சுவாமி ரங்கநாதன பூஜை பண்ணின புண்ணிய புருஷன் இஷ்வாகு அந்த வம்சத்தெல்லாம் ராமாவதாரம் அதற்காக இஷ்வாகுனுடைய வம்சத்தை விடாம சொல்றாள் பாக்கிய வம்சங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி அப்படி அப்படி விட்டுவிட்டாள் பிரமனிஷ்டால் சர்வீஸ்வரனான கோதண்ட பாணியானே ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணின வம்சத்தை நன்னா சொல்லணும்னு அந்த ராஜாக்களை எல்லாம் பேர் சொல்லி ரொம்ப புண்ணியம் பண்ணினவாளா இல்லாம வந்து அந்த குடும்பத்துல வந்து அவதாரம் பண்ணுவாளா ஆல்மீகி சொன்னாள் உலகத்துல நல்ல புள்ள புறக்கணும்னு வேண்டுவது உண்டு சுவாமி ரங்கநாதன் நல்ல அப்பா அம்மா வேணுமேன்னு கவலைப்பட்டாளா நெல்ல அப்பா அம்மா வேணுமேனு கவலைப்பட்டு தீர்மானம் பண்ணினாள் சுவாமிங்கிறாள் லோகத்தில் உள்ளவெல்லாம் நெல்ல புள்ளவர்கா அம்மா வேணுமே சுவாமி விசாரப்பட்டாள மகாபுண புருஷன் ரங்கநாதன் வந்து அங்க அவதரிச்ச நோக்கமே சுவதர்மத்தை சரியா அனுஷ்டிச்சதுதான் காரணம் அஷ்டகேன்னு ஒரு சாதம் அவசியமா அஷ்டகான் அபிகன்யத்தை அன்னரூபான் பண்ணனும் என்னமோ முடியாதவன் கையால் ஆகாதவன் அது வம்சத்தை வளர்க்கிற சாத்தம் ஆகுது வம்சம் நின்று கூடாதா குழந்தைகள் வாழையடி வாழையா வளருவாளா அதுக்காக பிரிவாள வயசானியா அஷ்டக பண்ணாம செத்து கூடாது அஷ்டகையை விட்டு கூடாதேங்கிற ரிஷிகள் அது ரொம்ப அவசியம் அது நாலு நாலு முடியாது நான் மூணு பன்னெண்டு பண்ணனும் அதெல்லாம் சாத்தியம் இல்ல கிருஷ்ணபட்சம் அஷ்டமிட்டாள் பால சபா சம்மேளன நடந்தது அன்னைக்கு விவாகத்தை பத்தி எனக்கு இதே உபன்யாசம் அன்னைக்கு நான் அஷ்டக பண்ணிவிட்டு வரையும் ரெண்டு மணிக்கு சொல்லிவிட்டேன் அங்கூர் முன்னூறு நானூறு பேர் அங்க மாட்டி நுட்டாள் அத்தனை பேரையும் இன்னைக்கு காவேரிக்களை தர்ப்பணம் பண்ண சொல்லிதான் பெரியவாள் அப்புறம் ஆத்துக்கு வந்தானே அவன் அவளுக்கு பண்ணார் ரொம்ப பேர்கள் வந்து மாட்டி நுட்டமே பெரிய வாழ்கிட்டேன்னு அது தான் பண்ணணும் ஏதோ அசக்தாலா இருக்கிறவாள் ஹரஸ் பண்ணணும் ஒன்னும் முடியாதவன் முடியாதவன் தீர்த்த தீர்த்த பாத்திரத்தை தானம் பண்ண சொல்றாரு இல்லைன்னா கோகிராசம் அதெல்லாம் ரொம்ப அசக்தனுக்கு ஒரு மாசமா சாப்பாட கிடைக்காதம் என்ன பண்றது போய் கத்தி விட்டு ஒரு கார செடியை கட்டிட்டு கத்திப்பிட்டு அந்த காட்டுல ஒரு மயில் ஓடி போய் கத்தனம்ன என்ன கத்தணம்ன தரித்ரோஹம் மகாபாபி தான் மகா தரித்திரன் மகாபாபி பத்து மாசம் சுமந்த தாயாரையும் சொப்ன துண்டு என் கஷேமத்த நினைச்ச பிதாவையும் மறந்து தவிஷத்தை விட்ட பாபின்னு அழுகுனார் இது ஸ்மிருதியில விழுதியிருக்கார் இது என்னது காட்டுல போய் முள்ளையும் கல்லுலையும் அழைச்ச சொல்லியிருக்காருன்னு ரொம்ப நாள் யோஜனை பண்ணி பார்த்தேன் அது இப்ப எல்லாம் பாக்குற போதுதான் அதுக்கு சொன்ன காரணம் புரிஞ்சது கத்திடுதுன்னா இத பாத்துக்கிட்டு ஒரு ஜீப்பை தெரிவிச்சு ஒரு கத்த கச்சிட்டு வந்து எல்லா பயிலும் திருதரோகம் மகபாபின்னு சொல்லிட்டு உடனே காபியும் இருக்கிறவனையும் கடுத்து விட்டாலே காலையும் விழாம நடுக்காட்டுல போய் கத்துட்டா நெஜனே வனே நெர்ஜன் இருக்கு நல்லவனையும் கருத்து விடுவான் இது இப்படி ஒரு மார்க்கம் இருக்கு ரொம்ப சுலகமா இருக்கு இதுக்குதான் ஒரு குழாய் ஒண்ணு இருக்கு வாயில வச்சுன்னு கத்துறேன் கத்துட்டு வந்துட்டான் இது ஒரு சைக்கிள் ரெண்டு நாள் கொடுத்தா ஒரு மணியை சித்திட்டு வந்துடுறான் ஆடுவர மட்டும் கூட கத்தி விடலாமே அப்படி கத்திப்பிட போறான்னு இதை வந்து நிஜனமான மனத்துல போய் கத்துடா நீ வேற இருக்கிறவனையும் கருத்து விடாதே என்ன ரொம்ப அஷ்டக்கே ரொம்ப அஷ்டக்கான நவிகன்யத்தைங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா மாதா பிதாக்களுடைய அந்த சம்மச்சர மத்தியத்துல மகாலயம் பண்ணப்படாது பிதா மரிச்ச சவத்சரத்துல மகாலயம் பண்ணப்படாது அப்புறம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த மகாலயத்துல அஷ்டகை எப்படி இல்லை அப்படின்னு தான் நாகணுமா இதனால இது எத்தனை அவசியம் பார்த்துக்கோன்னுட்டா அஷ்டகையே அது ரொம்ப விஷயம் பண்ண வேண்டி சாத்தம் அது கதாஷ்டாதி புதுசா கலவன் தெரியும் நித்தியம் போய் சொல்லுவார் மா சொல்லிம் சாப்படி போது கலியுகம் அதெல்லாம் அந்த யுகங்கள்ல தப்பு பண்ண மாட்டான் அந்த யுகத்தில் என்ன சாதத்துக்கு கரிகா பண்றவன் அவன் இங்கே போனா நீங்க சந்தையில கூட்டமே வரல நீங்க சொல்லி ஒரு ஷாக்கு நிறைய வாங்கின என்னன்னு பார்த்தா முள்ளங்கி பற முட்டோசு வெங்காயம் உள்ளி பூண்டு என்னடா இப்படி வாழி வந்தேன் சின்ன வெங்காயம் கூடாதுன்னு பெருசா வாழ்ந்து வந்திருக்கிறேன் பெருசு பெருசா போடலாமே பிராமணா இன்னைக்குதான் சாப்பிடுவாரு சாப்பிடலாம் வரும் வாழ்ந்து வந்திருக்கேங்க அவன் போச்ச சொல்லாம இவன்னா போனோம் இவ அப்பாக்குதான் சாதம் நீ குற்றே கச்ச மாச்சினால நீ போ அனுப்பிச்சாரா பிள்ளையே அவன் போனார் நல்ல மாம்சத்தை கொண்டு வந்தார் கொண்டு வரபோது அவனுக்கு வெயில்ல வந்த சிரமம் அப்ப என்ன பண்ணினா கொஞ்சம் சாப்பிட்டுதான் அந்த மாம்சத்தை சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு வச்சுக்கிட்டார் ஷார்த்தத்தை பரிவேஷனம் பண்ண உடனே வசிஷ்டர் கூப்பிட்டு என்னடா இது புக்த சேஷமா இருக்கேடான்னு கேட்டார் இல்லையே என் பையன் தான் போனான் பையனை கூப்பிட்டு கேளு முக்கியமான பையன் பொய் சொல்ல மாட்டான் கூப்பிட்டு கேட்டத எனக்கு ரொம்ப பசியா இருந்தது சாப்பிட்டு பையன் பண்ண தப்புமத்தோடு வெளியில் போஜனம் பண்ணாமல் யாஜ் யம் வருஷம் திருதுமைசம் திரு அதனால திலத்த தர்ப்பணத்துக்கு முப்பது நாள் பசி இல்லாமல் பண்ணுமா பிதற்களை திருப்தி பண்ணி வைக்குமா எல்லாம் சிரத்தையா சேர்த்து பண்ணுவாள் சும்பாலுக்காக என்ன பாடுபடுவாள் தெரியுமோ பெரியவள் சாதத்துக்கு ஆமா தங்களை மாடு வாங்கி வச்சிருக்க சாதத்துக்காக வச்சிருப்பாள் காபிக்காக மாடு வச்சிருக்கான் சாதத்தண்ணி புறத்தாரத்துல இருந்து வரப்பாள் என்னமா இருக்கமோ என்னமோ ஓதோன்னு சந்தேகப்பட்டு அப்படி எல்லாம் பித்திருக்களை திருப்தி பண்ணி வச்சுதான் வீரனும் சூரணமான பயிர்களை பித்தாள் பெரியவாள் அது மாதிரி நம்ம குழந்தைகள் இருக்கணுமே நாம் சாதங்களே எப்படி பண்ணணும்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் நல்லா பண்ணணும் பண்ணணும் அதனால சாதம்னே பெயர் ஸ்ரத்தையா கிரியமானம் கர்ம ஸ்ராதம் ரொம்ப விசுவாசத்தோட நேரம் நம்ம அப்பாவுக்கு போறது அம்மாக்கு போறது நாம் வாங்கி கொடுக்குற வேட்டி நேரம் அப்பா வாங்கி கட்டிக்கிறார் நம்ம கண்ணுக்கு தெரியாத அப்பாவுக்கு நல்லதா வாங்கி கொடுக்க வேண்டாமா அது மாதிரியான பாவனையோட கூட நாம் செய்ய வேண்டிய நல்ல கர்மா அது ரொம்ப மங்களத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும் அது ரொம்ப சந்தேகமே இல்லை எத்தனை குடும்பத்தில் சந்ததி இல்லாத குடும்பத்தில் இந்த அஷ்டகையை நல்லா பண்ணுன்னு சொல்லி விஷான குழந்தை எல்லாம் பிறந்திருக்காரு அஷ்டக்கை அத்தனை விஷத்தி எல்லாம் ஸ்ரத்தையா பண்ணணும் அமாவாசையை அவர் என்ன பண்ணுவா கூ பையன கூடி போட்டாள் இங்க இருக்கக்கூடாதுன்னு சுத்தம் தெத்த விதி சாத்தத்தை கடுத்துடா இங்க நிக்காது இந்த தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாலும் விரட்டி விட்டாளாம் தர்மம் விதிக்கிரமத்தை பண்ணினே அவன் தர்மத்துக்கு தப்பா நடந்தா இருந்தா கூட அவன் விரட்டி போடுற விதி தேசத்தை விட்டு வெளியில போச்செல்லி விட்டாள் உடனே வசிஷ்டரை கூட்டாள் இப்படிப்பட்ட புள்ளைய பேத்த எனக்கு இன்னுமே ராஜ்யத்துல இருப்பானே ஏதாவது நான் கரையேறதுக்கு எனக்கு ஏதாவது சத் விஷயங்களை உபதேசம் பண்ணுமோ நாளா ஜாபகே சமாச்சார என்ன பண்ணினான் ஜாபகர் பேர் வசிஷ்டர் இருக்கு என்ன வருமண மந்திரங்களை மகாமந்திரங்களை ஜபிச்சு ஜபிச்சு பல தத்துவங்களை தெரிஞ்சவர் அவரோட கூட ஆத்மவிசாரம் பண்ணி சத்ய அறிஞரா இனிமேல் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அவர் பரப்பு போனதுக்கப்புறம் வசிஷ்டர் போய் விக்குட்சி அடிச்சுன்னு வந்து ராஜ்யத்தில் உட்காந்து வச்சு ராஜ்ய பரிபாலனை பண்ண சொன்னாள் விக்குட்சி ரொம்ப நாள் ராஜ்யமாண்டாள் அவர் தன் பிள்ளையான புரஞ்சைய நடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சுக்கிட்டு காட்டுக்கு அவரும் தங்க அப்பா ஆத்மவிசாரம் பண்ணா போல ராமசம் கீர்த்தனம் பண்ணி பகவத் சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணோம்னு காட்டுக்கு கூப்பிட்டாள் அப்படியே விலகி போடுறது அதனால தான் காளிதாசன் சைஷாபியஸ்தானம் யோனே விசேஷினார் முனிவருத்தினம் யோகேநாந்தையும் தமிச்சுல படிக்கணும் இருக்கணும் வயசானதே அப்படி ரிஷிகள் மாதிரி அகோராத்திரம் பகவத் சம்பந்தமான பேச்ச பேசணும் அப்படியாக இப்ப எல்லாம் மாறி மாறி இருக்கு பால்யத்துல சிவரிக்கா இருக்கான் யௌனத்துல படிக்க ஆரம்பிச்சா யவுனத்துல குழந்தா முறக்கணும் படி போருமோ இது இந்த விட இப்ப என்ன பண்ணிருக்கா முதியோர் கல்வி ஆரம்பிச்சாத்தி கடைசியில கொண்டு போய் காதல உபதேசம் முதியோர் கல்வியாண்டாம் பிரயோனவில் செலவழிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த காலத்துல எதை பண்ணமோ அது பண்ணாதான் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சாறு அசட்டை அசட் இந்த காலகாலத்தை செய்ய வண்டியத்தை செய்யாதவனே அசடுக்க அப்படியே ரொம்ப பேர சொன்னா ரொம்ப வரும் அதனால கூட சொன்ன கூட சொல்றதில்லை அந்த சோகத்தை ரெண்டு வருஷ அது ரொம்ப ரொம்ப லட்சத்துல ஒன்னா இருக்கும் சிலது ரொம்ப இருக்கும் சித்திர மாசம் கம்பளி வாங்குவோம் நான் மாறி மாசம் கொடுக்குறேன் கம்பளி கூட வாங்காம வாங்காம குடுத்த நடத்துறேன் நீ நீ இது மாதிரி தார்மாரா செலவுக்கு பத்தின இறங்க சித்திர மாசம் இறங்க உங்களை ஆறு ஆறு வாங்கிக்கா வாங்கிக்கோல என்ன என்ன ஏழு மூணு கம்பளியா நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருபத்தஞ்சி அஞ்சு தேதிக்குன்னா உடம்பெல்லாம் ஜலம் குட்டுருது மூணு வருஷம் இது மாதிரி வார்த்தைகே தீர்த்த யாத்திரா மூணு வருஷம் இருந்தாள் பாத்தியத்திலேதான் தீர்த்த யாத்திரைக்கு போகாமே ரொம்ப வயசாய் கங்கைக்கு போக போக போய் அரண்மனை ஒண்ணு கொண்டு பட்டோம் பட்டோம் பட்டோம் பட்டம் உடனே உடனே உடனே உடனே உடனே உடனே உடனே போய் நெல்ல உடல உடல உடல உடல்ல உடல உடம்பு கம்பு தம்பு தம்பல